ஸ்ரீதட்சிணா மூர்த்தி சுதேஷிகேந்திரம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் யதீந்திரமாயன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனுடைய பேர் அருளாலும் குருவினுடைய பெருங்கருணையோடு கூடிய அருளாலும் கடந்த ஆறு நாட்களாக அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்பிலே அறம் என்றால் என்ன அறத்தின் பயன் யாது அறத்தினுடைய உட்பிரிவுகள் யாவை என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு கோணங்களிலே நாம் அறத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பை இறைவனும் வள்ளுவரும் நமக்கு அருளியிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த அடிப்படையிலே நாம் கருத்துக்களை சிந்திக்க முற்படுகிறோம் மனித பிரிவியினுடைய மேன்மை பகுத்தறிவினுடைய சிறப்பு அறிவு நூல்களின் அவசியம் தேவை பயன் வாழ்க்கையின் குறிக்கோள் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் நெறிகள் அறத்தினுடைய அறம் என்றால் என்ன என்பது பற்றிய பல்வேறு கோணங்களிலாகிய ஆராய்ச்சி இவைகளையெல்லாம் ஒருவாறு நிறைவேற்றி அறன் வலியுறுத்தலிலே இருக்கக்கூடிய குரல்களுக்கெல்லாம் குரல்களுக்கெல்லாம் இயன்றளவு பொருளையும் அறிந்து கொண்டு வருகிறோம் நேற்றை நேற்று பார்த்தோம் சடங்குகள் அறம் என்று அழைக்கப்படும் கடமைகள் அறம் என்று அழைக்கப்படும் பாவனைகள் அறம் என்று அழைக்கப்படும் பண்புகள் அறம் என்று அழைக்கப்படும் ஆகவே அறம் என்பது பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கிறது வேதம் சுருக்கமாக சொல்லியது சத்தியம் வத தர்மம் சர வேதத்திலே ஒரு பகுதியிலே இந்த மந்திரம் வருகிறது ஆசிரியர் மாணவனுக்கு சாஸ்திரத்தினுடைய சாரத்தையெல்லாம் சுருக்கமாக சொல்லாக ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார் சத்தியம் வத தர்மஞ்சர ஆதிசங்கரர் அந்த இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் தர்மத்திற்குள்ளேயே சத்தியம் அடங்கி இருக்கும் பொழுது சத்தியத்தை ஏன் வேதம் தனியாக சொல்லுகிறது என்று ஒரு கேள்வியை கிளப்பி அதற்கு தகுந்த யுக்தி பூர்வமான ஒரு சமாதானத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் தர்மத்திலெல்லாம் தலை சிறந்தது வாய்மை வள்ளுவர் சொன்ன மாதிரி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்றார் ஆகவே சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சங்கரர் அங்கே அழகாக வியாக்கியானத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இதை நான் இடையிலே சொன்னேன் தர்மத்தை பற்றி நாம் பார்த்தோம் நேற்று கடைசியாக பார்த்தது பண்புகள் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கும்பொழுது எத்தனையோ பண்புகள் இருந்தாலும் முக்கியமாக எப்பொழுதும் உள்ளத்தில் நிறைவு என்கின்ற ஒரு குணத்தை வளர்த்தி வேண்டும் திருப்தி என்கின்ற ஒரு குணத்தை வளர்த்திக் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் அதாவது திருப்திப்பட்டுட்டா முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பெரியவங்க என்ன சொல்லுகிறார்கள்னா திருப்தியோட இருந்தா தான் உண்மையான முன்னேற்றம்ங்கிறாங்க பெரியவர்களுடைய சிந்தனை வேறானது என்ன சொல்றாங்க நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேனா புரோக்ரஸ் இல்லை அது இங்கிலீஷ்ல சொல்லணும் நீ சாட்டிஸ் ஆயிட்டேன்னா புரோகிரஸ் கிடையாது நீ திருப்தி அடைஞ்சிட்டேன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது எப்பவுமே அதிருப்தியோட இருக்கணும் அப்பத்தான் எப்படி இருக்கு முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன முன்னேற்றம் முன்னேற்றம் புரோகிரஸ் புரோகிரஸ் என்று சொல்லுகிறீர்களே புரோகிரஸ்வரூபம் என்ன ஸ்வரூபம்னா வாட்இஸ் ஆஃப்ரஸ் ப்ரोग्रेस என்ன சொல்லுகிறீங்களே அதனுடைய नेचर என்ன அதனுடைய தன்மை என்ன அபடினு கேட்டா கொஞ்சம் முழிக்கே தான் செய்வாங்க ஆனா நிறைய பேர் முன்னேற்றம்ங்கிறது என்னன்னு கேட்டா பண சேத்துக்கிட்டே இருக்கணும் அதான் முன்னேற்றம் என்கிறாங்க ही சக்சஸ்フル पर्सन இன் லைஃப் பட் ஃபெயிலியர் இன் ஃபேமிலி லைஃப் அப்படி சொல்றாங்க சில பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் அவர் வந்து நிறைய ஒரு தொட்டதெல்லாம் வியாபாரமெல்லாம் வருகிறது நிறைய கோடி கோடி ரூபாயாக வருது பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா ஜனங்கள் முன்னேற்றம்ங்கிறதே வந்து பணத்தை வச்சு தான் அளவு பண்ணுறாங்க முட்டாள்தனமான ஜனங்கள் முன்னேற்றம்ங்கிறது பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிற நாடு தான் முன்னேற்றம் அடைந்திருக்கிற நாடுன்னு நினச்சிக்கிறாங்க பரவாயில்ல நான் வந்து அதை வந்து ரொம்பவும் அதை நான் மறுக்கலை ஆனால் அது முக்கியம் இல்லை பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது தான் முன்னேற்றம்னு பெரும்பாலும் நினச்சிக்கிறாங்க ஒருத்த ஒரு எல்லாருமே நினைக்கிறது பொருளாதார ரீதியாக நம்ம வந்து நிறைய பேங்கில் பணம் நிறைய நிறைய வந்து அடிபடி ஆட்கள் எல்லாம் தனம் ஜனம் எவ்வனம் தனம் ஜனம் அது போகிற எவ்வனத்தை பற்றி பேசுகிறேன் ஆதிசங்கர் சொன்னார் மா தன ஜன எவ்வன கர்வம் அறத்தி நிமேஷா காலகா சர்வம் நீ பணம் இருக்கு ஆள் இருக்குன்னு ரொம்ப கர்வம் அடையாதே ஒரு கணத்தில் அத்தனையும் போயிடும் ஜாக்கிரதைங்கிறது அதனால் முன்னேற்றம்ங்கிறது வந்து எதையோ நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்போ முன்னேற்றம் அடைஞ்சால் முன்னேற்றத்தினுடைய எல்லை என்ன முன்னேற்றத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளால் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கோமாங்கிற சந்தேகம்தான் பெரும்பாலும் முன்னேற்றம் என்பது முன்னேற்றத்துக்கு முடிவுண்டா இல்லையா அதுக்கும் பதில் வேணும் எங்கேயாவது ஒரு இடத்துல முடிக்கணுமே எங்கே முடிக்கிறதுண்ணா இல்லை இல்லை முடிக்கவே முடியாது சாகர வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்ண்ணா சாகர வரைக்கும் முன்னேறிண்டே இருக்கிறதுண்ணா அதுக்கு என்னையா அர்த்தம்ண்ணா அதான் முன்னேறணும் இப்போ வந்து நம்ம இந்த இருந்த நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வந்துவிட்டோமானா அது முன்னேற்றம்னு நினச்சிக்கிறோம் சொல்லப்போனால் அதில் நம்ம திருப்தி அடைகிறோம் ரொம்ப திருப்தி அடையாதே என்ன வந்து ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க அந்த காலத்தில் அதாவது சந்தோஷப்படாத பிராமணன் நாசமா போவான் சந்தோஷப்படுற கஷத்திரியன் நாசமா போவான்னு அப்படி ஒரு பழமொழி உண்டு அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்ட சந்துஷ்டோ கஷத்ரியோ நஷ்ட அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு அரசன் வந்து ஒரு நாளும் திருப்தி அடையக்கூடாதான் விவகாரத்தில் அவனும் உள்ள சந்தோஷமா தான் இருக்கணும் அதுவே விஷயம் ஆனா வந்து தட்சிணா கொடுத்தாலும் அடையணும் திருப்தி அடையாத பிராமணன் அழிந்து போவான் திருப்தி அடையிற அரசன் அழிந்து போவான்னு அதுக்கு அவங்க அது ஒரு லௌகிக திருஷ்டி எல்லாம் பல கோணங்கள்ல பார்த்து சொன்ன ஸ்லோகம் அது ஆனா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில வந்து என்னதான் பொருளாதார ரீதியா முன்னேறினாலும் திருப்தி வரல அப்புறம் முன்னேறின முரணேன்னு நினைச்சிட்ருக்கோம் தப்பாக நினைக்கிறாங்க திருப்தியாக இருந்தால் முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறதே தப்பு திருப்தியாக இருக்கிறவனுக்கு தான் உற்சாகம் இருக்கும் உற்சாகம் இருக்கிறவன் தான் உழைக்க முடியும் உழைச்சா தான் பொருள் தானாக வந்துட்டு அது தானாக வந்து போயிட்டே இருக்கும் லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் செய்வாள் நம்மை விட்டு அகலமாட்டாள் எங்கே ஊக்கம் இருக்கோ உற்சாகம் இருக்கோ சுறுசுறுப்பு இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் செய்வாள் போகவே மாட்ட செல்வம் தானா அவர் சித்தலக்ஷ்மி மோட்சலட்சுமி ஜெயலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்ரீர்லக்ஷ்மி வரலட்சுமி பவ சர்வதா அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு நிறைய பேருக்கு தனலக்ஷ்மி ஒண்ணுதான் தெரிய இருக்க ஆனா அதுக்கு மேலே எத்தனையோ லக்ஷ்மி இருக்கு தைரிய லட்சுமி இருக்கு ஞானலட்சுமி இருக்கு மோக்லட்சுமி இருக்கு இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சு விடுறேன் அதாவது திருப்தியா இருந்தாதான் முன்னேற முடியும் எதாவது லௌகிகமாகவே வச்சுப்போமே முன்னேற்றத்துக்கு தேவை அதிருப்திங்கிறது தப்பான அபிப்பிராயம் அப்படின்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம் முன்னேற்றத்துக்கு தே நாங்கள் என்ன சாஸ்திரத்தோடு சேர்ந்த பெரிய மக்கள் பெரும் பெரியவங்கள்லாம் அபிப்பிராயப்படுகிறோம் திருப்தியோட இருக்கிறவனுக்குத்தான் எப்பவும் ஊக்கமும் உற்சாகமும் சுறுசுறுப்பு இருக்கும் நிறைவாக இருக்கிறவன் தான் செயல் நல்லா புரிய முடியும் நிறைவுக்காக செயல் புரிபவன் அரிய அஜானி அப்படி சொல்லுவாங்க நிறைவினால் செயல் புரிபவன் ஞானி நிறைவுக்காக செயல் புரிபவன் அஜானி நிறைவினால் செயல் புரிபவன் ஞானி ஆகினால் நம்ம என்னவாக அதுக்காக நம்மளை ஏமாத்திக்க முடியாது சாமியார் சொல்லிட்டார் நான் திருப்தியா இருக்க போறேன் அது வராது நமக்கு திருப்தி வந்து திருப்தியை பற்றி விசாரம் பண்ணினா தான் எல்லாத்துக்கும் உட்கார்ந்து பொறுமையாக விசாரம் பண்ணணும் நேரம் கொடுத்து யோசிச்சா தான் திருப்தியோட ஸ்வரூபமே உனக்கு புரியும் ஆக வந்து பெரியவங்க சொல்லிட்டாங்க ராமகிருஷ்ண பிரம சார் நீ ஒரு ஊருக்கு போகிறப்பா போன உடனே நீ என்ன பண்ணுற அந்த ஊரில் தங்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துக்கிற அந்த இடத்த பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் உன் காரியத்தைலாம் நீ பண்ணுற அதுக்கப்புறம் நீ தங்குற இடத்துக்கு நீ வந்துடுற அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்த உடனே முதல்ல ஈஸ்வரனுக்கு இடம் கொடுத்துடும் முதல்ல கடவுளுக்கு நீ முக்கியம் கொடுத்து கடவுளை உள்ள வச்ச அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் காரியம் செய் எப்பெல்லாம் உனக்கு வந்து எப்பெல்லாம் வரணுமோ ரெஸ்ட் பண்ணணுமோ அப்ப பகவான் கிட்ட வந்துடும் வேதமே சொல்லியது எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேதத்துல ஒரு பிரார்த்தனை இருக்கு உபனிஷத்திரியே எனக்கு வந்து அண்ணபா நேச்சர்வதா தத்தோமே ஸ்ரீயமாவோம ஹோமமே பண்றான் எனக்கு அன்னம் வேணும் எப்போவுமே நான் வந்து எங்கள் இடத்துல வந்து எப்பவும் வந்து அன்னபானத்துக்கு குறைவே இருக்க கூட தண்ணி சௌரியம் இருக்கணும் உணவு இருக்கணும் அன்ன பானேச்சர்வதா தத்தோ மே ஸ்ரீயமாவ கடவுளே எனக்கு அறிவைக் கொடு சாப்பாட்டைக் கொடு தண்ணியக் கொடு எனக்கு பணத்தைக் கொடு எனக்கு நல்ல ரோமமுள்ள ஆடுெல்லாம் கொடு அப்புறம் நல்லா படிக்கிற பிரம்மச்சாரிகளை எல்லாம் கொடு நான் அவங்களுக்கு எல்லாம் நல்லா பாடம் சொல்லிக் கொடுக்கணும் எல்லா வகையிலும் நன்மையை தேடக்கூடிய பிரம்மச்சாரிகள் எங்கிட்ட வரணும் புலநடக்கம் பழக விரும்புகிற பிரம்மச்சாரிகள் வரணும் மனசை கட்டுப்படுத்த விரும்புகிற பிரம்மச்சாரிகள் வரணும் சத்தியத்தை கடைப்பிடிக்கிற பிரம்மச்சாரிகள் வரணும் உள்ளும் புறமும் சத்தியத்திலேயே ஊறி இருக்கிற பிரம்மச்சாரிகள் எங்கிட்ட வரணும் ஆமாயந்தும் விமாயந்தும் பிரமாயந்தும் தமாயந்தும் ஷமாயந்தும் அப்புறம் வந்து என்னென்னா அவர்களுக்கெல்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்து தர்மத்தை கற்றுக் கொடுத்து நான் வந்து பரம்பரையை காப்பாத்தினேங்கிற பேர் வாங்கணும் அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் சொல்லி இதுவே என் லட்சியம் கிடையாது என்னுடைய குறிக்கோள் இதுவே என் வேலை இல்லை என் பணம் சம்பாதிக்கிறதும் இந்த மாதிரி எல்லாம் பொருளை சேர்த்து இதுவே என் வாழ்க்கையில் இதெல்லாம் குடு ஆனா ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீ தான் எனக்கு எப்பவும் ஓய்விடமாக இருக்கிறாய் இறைவா நீயே எனக்கு ரெஸ்ட் பிளேஸ்யேஸ்வ அந்த மந்திரத்தை கொஞ்சம் மாத்தி படிக்கணும் அப்பதான் புரியும் பிரபாகி மாபத்யஸ்வ என் காப்பாற்றுங்க சேர்ந்துடும் மாமிருத்தாத் இப்படி சொன்ன மாதிரி எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு கேட்டா நம்ம கடவுளை உள்ள வச்சாத்தான் திருப்தி வரும் அதுவும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்கள் சொன்ன வழியில கடவுளை உள்ள வைக்கணும் சும்மா நம்ம ஏதோ பைசா வியாபாரத்துக்காக பகவான் உள்ள வைக்கக்கூடாது ஆக எல்லாம் வரல அந்த பகவானே நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டோமானா அதுதான் திருப்தி ஈஸ்வரனுக்கு உள்ளத்துல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு இந்த பூமியில நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் வாழ்வார்கள்த்திலே இருக்கக்கூடிய கடவுளையே சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதுல எதுக்கு சொல்றேன் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறையும் விடுறதுதான் தர்மம் அழுக்காறு அபா வெகுளி என்ன சொல் பார்த்தோம் கொஞ்சம் விரிவா பார்க்கறதுக்காக இந்த கருத்தை நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆக காமத்தை விடுறது கிரோதத்தை விடுறது அதுக்கு பதிலாக என்ன பண்றது நான் திருப்திய பழகிறது திருப்தியை பழகுவதன் மூலம் காமத்தை விட வேண்டும் பேராசையை ஒழிக்க வேண்டும் திருப்தியை பழகுவதன் மூலம் அதான் என்னன்னா நம்ம வந்து கெட்டதை விடணும்னு ட்ரை பண்ணினா சரி வராது அது போகாது நல்லதை போட்டு கெட்டது தானா எல்லாம் வெளியில ஓடி போயிடும் போயிடும் மோசமான கல்ச்சர் பண்பாடு நல்ல ஜனங்களோட சேர்ந்து பழக பழக பழக சரியாயிடும் சொல்லி இருக்காங்க பெரியவங்களோட சேர்ந்தா நமக்கு என்னெல்லாமோ நன்மை ஏற்படும் அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன திரும்ப நினைவுபடுத்துறேன் தியோஹரதி சிஞ்சதி வாட்சி சத்தியம் மானோன்னு திசதி பாபம் அப்பா சேத பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம் சத் சங்கி கிம்ன கரோதி பும்சாம் மனிதனுக்கு சத்சங்கம் என்னதான் நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் புத்தியில் இருக்கிற ஜடத்தன்மையை போக்கும் நம்முடைய பெருமையை உயர்த்திக்கிறதுக்கான வழி அது காட்டி கொடுக்கும் பாபம் அப்பாக்கரோதி பாபங்களை எல்லாம் போக்கிவிடும் சேத பிரசாதயத்தி உள்ளத்தை தெளிவுபடுத்தும் திக்ஷு கீர்த்தி திசைகள் தோறும் நம்முடைய புகழை பரப்பும் என்னதான் ஆதிசங்கரே சொன்னார் சத் சங்கே நிசங்கத்வம் இதெல்லாம் தர்மத்துல சேர்ந்தது சத்சங்கத்தை பத்தி சொல்லல சத்சங்கமும் தர்மம்தான் சத் சங்கமாக அறத்தால் இன்பம் போட்டு எல்லாத்தையும் வரிசையாக இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீட்டி போட்டிங்கன்னா நேற்றுக்கு அது ஏதோ பகவான் தான் அதை தள்ளி விடுறார் சொல்லுன்னு சொல்லி நம்ம என்ன பிளானாக பண்ணிட்டு உட்காடுறோம் ஏதோ எக்ஸ்டம்பர் தான் பேசிட்டு இருக்கோம் ரொம்ப ஒன்றும் பெரிய பிளான் பண்ணிட்டு வந்து உட்காரல ஏதோ படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு எத்தியோ ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்து உட்காடுறோம் ஆதிசங்கர சொல்கிறார் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுகிறார் முருகனை பார்த்து சொல்கிறார் எனக்கு பத்தியம் தெரியாதப்பா எனக்கு கத்தியம் தெரியாது எனக்கு சப்தம் தெரியாது அர்த்தமும் தெரியாது இந்த ஆறு முகத்தோடு கூடின முருகன் என் உள்ள இருந்து என்னத்தையோ தூன்றார் பார்க்கற வாயில வர்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு என்னன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்கிற ந ஜானாமி பத்தியம் நானாமி கத்தியம் ந ஜானாமி சப்தம் நானாமி சார்த்தம் சிதே காடாசியா ஹுதி வரிசையா போட்டுக்கணும் சத் சங்கமாக அறத்தால் வருவதே இன்பம் நல்லார் இணக்கமாகி அறத்தான் வருவதே இன்பம் பெரியாரை துணை கோடல் என்னும் அறத்தான் வருவதே இன்பம் மரவர்க்க மாசற்றார் துன்பத்துள் துப்பாதார் துப்பாயார் நட்பு மரவர்க்க மாசற்றார் கேள்மை நிறைவோடு இருக்கணும் நிறைவ நாம வளர்த்துக்கணும் பெற முடியாது அறிவால வளர்த்துக்கணும் வளர்த்துக்கொள்ளணும் மாணிக்கவாச்சர் சொல்ற புண்ணியம் பண்ணேன்னு தெரியல பகவான் வந்து எனக்கு அவரே வந்து உள்ள பூந்துட்டார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அதுக்கப்புறம்தான் புரிஞ்சது இந்த உடம்பை வெறுக்கக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன் ஊன் நாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே வெறுத்திடத்தன்றே அப்படி படிக்கணும் இது வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்புறம்தான் புரிஞ்சுது எதற்கு இதை சொல்லுகிறோம்னு சொன்னா இந்த நிறைவுங்கிறது வந்து நிறைவான பொருள் கடவுள் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் எதெடுத்தாலும் குறைதான் இருக்கு எந்த பொருளை எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் அதில் குறை கலந்துதான் இருக்கு அதில் குறைவிலா நிறைவாகிய இறைவனை உள்ளத்திலே கொண்டால் நிறைவு ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம் பலம் கூடுமே தவிர பலம் குறையாது ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறேன் அறம் உள்ளத்தை வசப்படுத்தும் நெறிப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் செம்மைப்படுத்தும் தெளிவுபடுத்தும் வலுப்படுத்தும் வலிமையுடையதாக்கும் எல்லாம் எல்லா சக்தியும் அதனால அதனால தான் முதல்ல போட்டார் திருவள்ளுவர் நீ கடவுள் வாழ்த்து சொல்லி வான் சொல்லி நீத்தார் பெருமையை சொல்லினதுக்கு பிறகு தர்மத்தோட சக்தியை சொல்ல போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு இல்லறம் என்று ரெண்டு விதமா பிரித்து பேசுகிறார் வள்ளுவர் இல்லத்திலிருந்து செய்ய வேண்டிய அறம் இல்லத்தை துறந்து மேற்கொள்ள வேண்டிய அறம் என்று அறத்தை பற்றி இரண்டு பிரிவாக வைத்து அற்புதமா விளக்கி சொல்லி இருக்கிறார் நம் வாழ்நாளெல்லாம் படித்தாலும் இது படித்து அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது அவ்வளவு ஆழமாக இருந்து கொண்டு அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அந்த இடைக்காடுன்னு ஒரு புலவர் சொன்னாராம் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல்னாராம் நீ ரொம்ப பெரிய சாமான்னு சொல்லிட்டேனாலாம் அவையார் அவையார் நீ பெரிய பொருளை சொல்லிட்ட கடுகு ரொம்ப பெருசு கடுக துளைச்சிட்டாருன்னு சொல்லிட்ட குரலுக்கு இழுக்க இழுக்க உண்டு பண்ணிட்ட நான் சொல்றேன் கேடு அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அதெல்லாம் அணுவையே துளைச்சு ஒரு ஒரு குரலும் ஆட்டம்பாம் தான் சந்தேகமே இல்லை அதாவது என்னென்னா ஆட்டம்பாம்னா என்ன நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அறியாமை ஐயம் அப்புறம் தெரிவு விருப்பு வெறுப்பு இவைகளெல்லாம் அழிக்கக்கூடிய அணுகுண்டு அணுகுண்டு அப்படி புரிஞ்சுக்கிறேன் ஆக நிறைவாகி அறத்தான் வருவதே இன்பம் அப்புறம் பொறுமையாகி அறத்தான் வருவதே இன்பம் இதெல்லாம் எவ்வளவு வழங்குவதால் பொருளை வழங்குவதால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஓயாது வழங்குவதால் வழங்குவதாகி அறத்தான் வருவதே இன்பம் வழங்குவதாகி அறத்தான் வருவதே இன்பம் அப்புறம் மோகம் படிச்ச நூல் அதாவது நல்ல பகுத்தறிவு தெளிவான அன்போடு கூடிய இந்த பக்தி இல்லாத பகுத்தறிவு தகராறு ஈஸ்வர பக்தி இல்லாத பகுத்தறிவு இருக்கிறதே இறைவனிடத்தில் பேரன்பு கொள்ளாத பகுத்தறிவு இருக்கிறதே அந்த பகுத்தறிவு அபாயகரமானது தனி மனிதனுக்கும் கேட்டை விளைவிக்க கூடியது அதாவது நான் கோயிலுக்கு வரல போறல வேற விஷயம் ஈஸ்வரன் கடவுள் ஒருத்தர் இருக்கார் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு கடவுள் சக்தியை உணர்ந்து அவரிடத்துல பேரன்பு காத காலம் உண்டாகவே காதல் செய்து மாணிக்கவாச்சி உனக்கு நல்ல காலம் வேணும்னா கடவுள் கிட்ட பேரன்பு செலுத்தி வாழ்க்கையை பய நல்லபடியை ஆக்கிக்கோன்னார் ஆகவே மோகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருதத்துல அவிவேக்கம் அர்த்தம் இன்னொரு பொருள் என்னன்னா முழுமை இல்லாததை முழுமை என்று நினைப்பது மோகம் நிறைவை தராதை நிறைவை என்று கருதுவது மோகம் அப்படிலாம் சொல்லுவோம் பொதுவாக இதுக்கு அவிவேகம்னு பேர் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனுக்கு சொன்னார் அர்ஜுனா எப்பொழுது உன்னுடைய புத்தியானது இந்த அவிவேகம்ங்கிற அழுக்க கடக்குமோ அப்பொழுது நீ கேட்பதிலும் கேட்டதிலும் கேட்க இருப்பதிலும் அடைந்ததிலும் அடைய போவதிலும் அனுபவித்ததிலும் அனுபவிக்கப் போவதிலும் பற்றற்ற தன்மையை பெறுவாய் அபிரின்னர் யதாதே மோஹகலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா gantasi nirvedam श्रोतव्यस्य श्रुतस्य च அலை நம்ம எப்பவுமே படிச்சிட்டே இருந்தா தான் அறிவு இருக்கும் அதனால வந்து தொட்டனை தூரும் மனகேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொன்ன மாதிரி ஓயாம படிச்சிட்டே இருக்கணும் படிச்சிட்டே இருக்கணும் ஓயாம படிக்கிறதுனா என்ன காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் சொல்லல தினம் ஒரு மணி நேரமாவது நேரத்தை ஒதுக்கி டிவிய பார்க்காமி தருவதற்காக அல்ல தலை முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம் டிவினா அதுக்கு ஒரு தடங்களுக்கு வருந்து சும்மா வெறு வெத்து ஜோக் ஆனா விஷயம் என்னன்னு கேட்டால் டிவி வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா இன்ஃபர்மேஷன் இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி இல்லை பெட்டி எதுக்காக வந்ததுன்னு சொன்னால் மக்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் இன்ஃபர்மேஷன் அடுத்தது எஜுகேஷன் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அதுக்காகத்தான் டிவி வந்தது மூணாவது தான் என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கோ பொழுதுபோக்கு அறிவில்லாதவனுக்கு தான் பொழுதுபோக்கு எல்லாம் தேவை அந்த விஷயம் தெரிஞ்சவனுக்கு தர்மம் அறம் போறவனுக்கு பொழுதுபோக்குங்கிற வார்த்தையே பொழுதுபோக்கு கருவி பொழுதுபோக்கு சாதனம் அதெல்லாம் தேவையில்லை தர்மமாக வாழ்கிறவனுக்கு தர்ம அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறதுக்கே பொழுது சரியா இருக்கும் அப்படி இருக்கிறவருக்கு நான் தான் முதலே ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் துன்பம் வராமலேயே பாதுகாக்கலாம் அதையும் மீறி துன்பம் வந்தா அதை எதிர்கொள்ளலாம் காலா என் அருகே வாடா உன்னை காலால் உதைக்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி சொல்லலாம் அது ரொம்ப அதிகமாக சொன்ன மாதிரி தெரியும் அதுக்கு ஒரு தில் வேணும் தைரியம் வேணும் டிவி அதுக்காகத்தான் வந்தது எதுக்கு வந்தது இது வந்து இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் அது பண்ணுதா டிவி நிஜமாக பண்ணுதான் என்ன மணி நேரமும் ஒரு ஒரு சேனலில் பார்த்தா ஃபுல்லாக டூயட் பாட்டு இன்னொரு சேனலில் பார்த்தா இது வந்து இப்போ போகிறத்துக்கு இந்த என்ன செட்டு செட்டா பாக்ஸ் என்னோ வந்திருக்கு ஒன்று மெட்ராஸ்ல பார்த்தேன் நூற்றி சேனல் எல்லாம் இங்கிருந்து எந்த நாட்டை வேணாலும் பார்க்கலாம் துபாயை வேணாலும் பார்க்கலாம் அது யாராருக்கு என்ன வேணுமோ இன்னும் எவ்வளவு வேணாலும் இருக்கு நல்லதும் உட்காந்து பாக்குறாங்க அதை கவர் பண்ணிடுவான் வேண்டான்னு நிறைய பேருக்கு நியூஸுக்குன்னே ஒரு சேனல் இருக்கு போயிட்டு போறது எதுக்கு சொல்றேன்னா இந்த மோகம்ங்கிற விஷயத்துக்காக விளக்க வந்தேன் மோகம்னா என்ன அவிவேகம் மோ அவிவேகத்துக்கு எதிர்ப்பதம் என்ன விவேகம் விவேகத்தை வளர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் நல்ல ஏதாவது ஒன்று பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டி படிக்கணும் இல்லாட்டி கேட்கணும் பாகவத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு மகான்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது மகான்கள் எப்படி இருப்பார்களான்னா தங்களை பெரியவங்க இருந்தால் அவங்க கிட்ட உட்கார்ந்து பாடம் கேட்பாங்களாம் பகவானை பற்றி கடவுளை பற்றி நல்ல விஷயங்களை கேட்பாங்களாம் தங்களுக்கு ஈக்குவலாக யாரா இருந்தா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்களாம் இந்த விஷயம் சொன்னார் அவர் இப்படி சொன்னார் இந்த கோணத்தில் சொன்னார் அப்படி சொன்னார் அப்படி சொல்லி பரிமாறிக்குவாங்களாம் தங்களுக்கு கீழே யாராவது இருந்தால் அவங்களை உட்காத்தி வச்சு சொல்லி இது மூணு இல்லாத நேரமெல்லாம் பகவானை தியானம் பண்ணிட்டு இந்த நாலு விதத்தை தவிர மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பாகவத்திலே சொல்லியிருக்கு புஸ்தகத்துல இருக்கு இப்படி இருக்காங்க மகான்கள் அப்படியும் இருக்கிறார்கள் எத்தனையோ மகான்கள் அப்படி இருக்கு வேதத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்கு கிழக்கை இருக்கிற தேவதைகள் தெற்கை இருக்கிற தேவதைகள் மேற்கை இருக்கிற தேவதைகள் வடக்கை இருக்கிற தேவதைகள் மேலே இருக்கிற தேவதைகள் கீழே இருக்கிற தேவதைகள் நடுவில் இருக்கிற தேவதைகள் கங்கைக்கும் எமுனைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மகான்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம் ஒரு வேதம் பிரார்த்தனை கொஞ்சம் நேரம் ஆயிடும் நம பிரச்சி யேசன்போ நமோ திணாயி கொஞ்சம் தட்சி திசை நம பிரச்சை திசை ேத்தமோ நம உதீச்சை திசேயாச்சேத்தபோ நம ஊர்வேச்சம் பிரதிவசன் நமோ நமோராயேத பிரதிவசன்பியமோ நமோ வாத்தராயை யாச்சம் பிரதிவசன்போ நமோ கங்காஜமுனே வசந்தி தே மே பிரசிஞீவிதம் வமோ கங்காஜமுனோர்மு நமோ நமோ கங்காஜமுனோர்மு நம இதெல்லாம் இந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க பிரார்த்தனை எல்லாம் நமஸ்காரம் எப்படி பண்றாங்க பாருங்க ஒரு இடமா பாக்கி விட்டாங்களா எல்லாம் இதெல்லாம் வந்து ஒழுங்க அப்படி படிச்சுட்டே இருந்தா தான் வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் பண்ணி கொண்டே இருக்கணும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அதுக்குதான் தினசரி தியானம்னு வச்சிருக்கோம் ஒன்னது காலம்பரை நேரம் சிந்தனை பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக அது வச்சிருக்கு இந்த மோகம் மோகத்தை கொன்றுவிடு ஆகையினால வந்து என்ன பண்ணிருக்கு அதுக்காகத்தான் வச்சிருக்குது நீக்கிக்கிறதுக்காக நாம பண்ற காரியங்கள் விவேகமாகிய அறத்தால் வருவதே இன்பம் எனக்கு இப்பவும் கூட ஒரு விதமா தோன்றுறது பிறகு சொல்றேன் அப்புறம் மோகம் மதம் இதை பத்தி தான் நான் சரியா விளக்கலை அதுக்குள்ள நேற்றைய வகுப்பு சொற்பொழிவு நிறைவு பெற்று விட்டது மதம்னா என்ன கர்வம் கர்வம்னா என்னன்னா நம்ம தான் பெரிய ஆள்னு ஒரு நினைப்பு அது ஏதோ கொஞ்சம் வந்துட்டாலே சங்கராச்சாரிய சொல்றார் வித்தியமானேகி அவித்தியமானேகி வா மகத்வ பிரகட்டீகரணம் அதாவது இருக்கோ ஆத்மனஹா ஸ்லாகனம்ங்கிற சும்ப கர்வமா கர்வமா இது தனக்கு ஏதோ தான் கொஞ்சம் படித்த உடனே பெருசா மாதிரி நினைக்கிறது பகவான் நினைச்சார்ன்னு ஒரே குட்டு பேச முடியாம போயிடுவார் பேச முடியாம பண்ணிடுவார் படிக்க முடியாம கண்ணு தெரியாமல் ஜாகிரதையா இருக்கணும் அதனாலதான் சங்கராச்சாரியார் எவ்வன கர்வம் தன கர்வம் ஜனகர்வம் கூடவே கூடாது அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படி படிக்கணும் உயிக்கும்னா என்ன நிச்சயமா உன்னை தேவலோகத்துல கொண்டு போய் பணிவு சேர்க்கும் பணிவுடையன் ாதல் ஒருவர்க்கு அணியல்ல பிற பணியுமாம் என்றும் பெருமை அணியுமாம் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் ஆக என செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெரிய படிப்புக்கு அழகு பணிவுதான் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு எப்பவுமே மேல போக போக போக குனியணும் அடக்கமா இருக்கட்டும் வினயம்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு இருந்தாலும் எப்பவுமே அடியேன் அறிந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்படி சொல்றாரு பாருங்க பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றியன் என்ன அடக்கம் பாருங்க அது வரிசையா சொல்றார் வேகம் கெடுத்த ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமத நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் அடக்கம் பாருங்க அவர் வந்து திருவாஜக இத்தனையும் பாடி வச்சிருக்கார் அவர் சொல்ல சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ என் சிந்தை மகிழ நும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் இதெல்லாம் அவை பேர் சபையில் எப்பவுமே அடக்கும் எத்தனையோ பெரியவங்க இருப்பாங்க அந்த தியாகராஜரை வந்து அவருடைய குருநாதர் வந்து கூப்பிட்டாராம் தியாகராஜா பாடு அப்படின்னாரான் அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பெரிய பெரிய வித்வான் தனக்கு தான் தெரியும் ரொம்ப கர்வமாக பாடியிருக்கார் அவர் வந்து குருநாதர்கிட்ட வந்து இப்படி யாராவது பாட முடியுமான்லாம் அவர் கேட்டிருக்கார் தெரியும் இல்லையா நம்ம ஒரு இந்த சினிமாவே பார்த்துருக்கோம் அந்த திருவிளையாடல வரும் நான் பாடி என்னது அவன் சொல்லுவானே நான் பாடி உன் ஆஸ்தான வித்வான் தெரியும் இல்லை அதுக்கு பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது அப்படிமா அது வருது இந்த ஹேமநாத பாகவதர் அது மாதிரி இவர் தியாகராஜருடைய வாழ்க்கையில் ஒன்று அந்த தியாகராஜர் வந்து தியாகராஜரோட குரு வந்து சொல்லுவாரா பாடப்பா அப்படின்னா அவர் தான் முதல்ல பாடின எந்தரோ மகானுபாவும் எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கி வந்தனும் அதெல்லாம் அடக்கம் அதனால வந்து செறிவு அறிந்து சீர்மை பயக்கம் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெரிய எவ்வளவு தூரத்துக்கு பணிடுறவங்க பணிவை நோக்கித்தான் வந்து அதாவது பள்ளத்தை நோக்கித்தான் தண்ணீர் பாயும் அதை போல பணிவு இருக்கிற இடத்துலதான் இன்பம் பாயும் எல்லாத்தையும் கிடையாது வேற பணிவு வேற பெரியவங்களுக்கு பயப்படுறதுன்னு என்னன்னா தர்மத்து அதாவது அதர்மத்துக்கு பயப்படும் தர்ம பெரியவங்கலாம் கடைபிடிச்சிருக்காங்க நம்ம தப்பு பண்ணக்கூடாது அதாவதுக்குதான் பயபக்தின்னு பேர் வச்சிருக்காங்க பயபக்தின்னா என்ன அர்த்தம் நம்ம பாவம் பண்ணிடக்கூடாது புண்ணியத்தை பண்ணனும் பாபத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்தோட புண்ணியத்தை பண்ணணும்ங்குற ஆசையோட பண்ற பக்தி தான் சொல்றோம் பயபக்தினா என்ன அர்த்தம் விட்டுவிட போகிறது உயிர் சுட்டுவிட போகிறார் விடலை என்னைக்கு போயிட்டு இந்த ஜென்மா இனி மறுபடியும் கிடைக்குமோ அப்படின்னு பயந்து பாபத்துக்கு பயந்து அதர்மத்துக்கு பயந்து பயந்து அர்த்தம் அது அதர்மத்துக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை தீய தீயவை தீய பயத்தலால் தீவினை தீயவை தீயினும் அஞ்சப்படும் அந்த பயத்தோடு ஈஸ்வரன் கிட்ட பண்ணும் அப்படி பயபக்தின்னா பணிவுங்கிற பணிவு இருக்கிறவனுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் பணிவாகவும் இருப்பான் உறுதியாகவும் இருப்பான் தைரியமாகவும் இருப்பான் அதில் நமக்கு இருக்கிற அழகு நமக்கு இருக்கிற படிப்பு நமக்கு இருக்கிற பணம் நமக்கு இருக்கிற பதவி இதனால நம்மளையும் அறியாம எங்கேயோ ஒரு பக்கம் பூந்துடும் அதனால எப்பவுமே பகவான்கிட்ட சொல்லி பகவானே எனக்கு பணிவக் கொடு அடக்கத்தைக் கொடு அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ண ஏன்னா எது எப்போ எப்படி நடக்கும் ஒன்று சொல்ல முடியாது அதனால் ஜாக்கிரதையா இருக்கும் ஜாகிரதமாக ஜாகிரத ஜாகிரத ஹரதி நிமேஷா காலஹா சர்வம் மாயாம் அயம் இதம் அகிலம் பிரதம் பிரதிவார் ஆகினாலும் தான் ஜாகிரதையா இருந்தான் அவங்க புகழ்ற போதே உன் கார்ப்பட்ட உருவுறாங்கன்னு அர்த்தம் அதனால நீ ரொம்ப ஜாகிரதையா இறப்பா சுவாமி விவேகானந்தருக்கு கிடைச்ச புகழை பத்தி சொல்ற இன்னொருத்தனா இருந்தா அந்த நேரம் போயிருப்பான் வள்ளுவரே சொல்லியிருக்கார் நிலையில் தெரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மான எவ்வளவு உயர்ந்த நிலை வந்தாலும் அதனால தெரியாம பகவான் பகவான்கிட்டையும் மகான்கிட்டையும் பெரியவர்கள்ட்டையும் எப்பவும் பக்தியோட பணியோட இருக்கிறவன் அவன் உயர்ந்தவன் ஏன்னா இந்த நம்ம பணம் பதவி புகழால் அடையிற சந்தோஷம் இருக்கே அது வந்து எக்ஸ எக்ஸைமெண்டோடு கூடின ஹாப்பினஸ்மெண்ட் நமக்கு யாராவது வர்றாங்கன்னு அது எனக்கு சரியா புரியல ஒரு படபடப்போடு கூடின சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஒரு உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்க தவிர அந்த உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்க அந்த மாதிரி சந்தோஷத்துல ஏதாவது வாழ்க்கையில் நம்ம ஒன்று ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுல வந்து வர்ற சந்தோஷம் படபடப்போட கூடின சந்தோஷம் அது துக்கமா தான் மா அச்சீவ்மெண்டா இருந்தாலும் என்னன்னா எல்லாம் இறைவன் செய்யும் அவர் வந்து ஆட்டுகிறார் நாம் ஆடுகிறோம் அவனன்றி ஒரணுவும் அசையா தேனவினா திருணவீனா சல்லதி அப்படி அந்த ஒரு பாவனை இருக்கணும் நம்ம முயற்சி செய்யணும் ஈடுபாட்டோட செய்யணும் ஆசையோடு செய்யணும் நமக்குள்ள இருக்கிற சிறப்புத்தன்மையெல்லாம் நல்லாவே வெளியில் கொண்டு வரணும் ஆனால் அதே சமயம் அடக்கமாகவும் இருக்கணும் இது ஒரு பெரிய ட்ரைனிங் தான் அது இது வந்து திரும்ப திரும்ப கடவுள்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் எனக்கு படிப்பையும் கூடு தகுதியும் கொடு அடக்கத்தையும் கொடு எல்லாமே தான் தேஜோசி தேஜோ மஜி தேஹி வீர்யமசி வீர்யம் மஜி தேஹி பலமசி பலம் மஜி தேஹி ஓ ஜோசி ஓ ஜோ மஜி தேசி மன்யும் தேஹி எல்லாம் பிரார்த்தனை எவ்வளோ இருக்கு நம்ம வேதத்தில் ரிக்வேதத்தில் இருக்கிற மாதிரி பிரார்த்தனைகளை நான் எங்கேயுமே பார்க்கல பிரேயர்லாம் அதான் வேத நெறி பத்திரிகையில் செலக்டட் ப்ரேயர்ஸ் தான் கொண்டு வந்துருக்கோம் அந்த ப்ரேயரை கூட எடுக்கிறதுல கூட ரொம்ப செலக்ட் பண்ணுறோம் வேதத்தில் இருக்கக்கூடிய சரியான பிரார்த்தனை மந்திரங்களை தான் செலக்ட் பண்றோம் மோகம் மதம் இது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கர்வம் இல்லாமல் இருக்கணும் கர்வம் வந்து லேசா வரும் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விட மாட்டேங்குது என்ன சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் உயர்வு மனப்பான்மை அப்புறம் இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை எனக்கு ஒண்ணுமே வராது அப்படி எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போயிடுது அது இன்னொரு வியாதி உயர்வு மனப்பான்மை பகவான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு சக்தி வச்சிருக்க அதனாலதான் விவேகானந்த சுவாமி அடிக்கடி சொல்றார் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள பேராற்றல் புதைந்து கிடக்கிறது உங்க ஒருத்தருக்குள்ளே பெரிய சக்தி இருக்கு விவேகானந்தன் அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஒரு கிட்டே ஒரு ஒருத்தருக்கிட்டே ஒரு ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அதெல்லாம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் உங்கள் சக்தி நல்லதெல்லாம் எடுத்து சமுதாயத்துக்கு கொடுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அவர் சொல்ற அவர் சொல்கிறார் இன்னமும் இருக்கிற மாதிரியே தெரியலையே தான் எல்லாம் இருக்குது அவர் சொல்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப யோசிங்கள் அவர் என்ன பொய்யா சொல்கிறார் விவேகானந்தர் அவர் புரிஞ்சுக்காமியாக பேசுகிறார் உங்களுக்குள் சக்தி புதைந்து கிடக்கிறது எல்லாம் கர்வப்படக்கூடாது அதே சமயம் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் நல்லா செய்யணும் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸும் கூடாது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கூடாது இந்த உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன சுவாமி வழி நானாகவே கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன வழின்னா யாரையும் கம்பேர் பண்ணாது ஒப்பிட்டு பார்க்காது இந்த ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயத்தில் ஒப்பிட்டு பாரு ஒப்பிட்டு பார்க்க கூடாத விஷயத்துல ஒப்பிட்டு வேணும் மகான்கள் விஷயத்தில எல்லாம் மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இருக்கிற பணம் நமக்கு இருக்கான்னு கம்பேர் பண்ணக்கூடாது படிப்பு கூட வந்து அதிகமா நம்ம படிக்க நமக்கு பகவான் என்ன கொடுத்துருக்காரோ என்ன புண்ணியம் இருக்கோ எவ்வளவு இருக்கோ என்ன முயற்சி இருக்கோ அதை பண்ணுவோம் எதுக்கு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணணும் நிறைய பேர் இந்த ஒப்பிட்டு பார்த்து தான் அவஸ்தப்படுறாங்கலாம் அடைஞ்சிருக்காங்க அந்த விஷயத்துல ஒப்பிட்டு பாரு அல்பமான விஷயங்கள்ல ஒப்பிடாத இருந்து கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது ஈடு இணையற்றது அது அமைதியான மகிழ்ச்சி படபடப்பில்லாத மகிழ்ச்சி அறிவுபூர்வமான மகிழ்ச்சி பொருளால் இன்பத்தால் புகழால் பதவியால் வருகின்ற மகிழ்ச்சி எல்லாம் படபடப்போடு கூடிய மகிழ்ச்சி வெறும் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சி அறிவுபூர்வமான மகிழ்ச்சி அல்ல முட்டாள்தனமான மகிழ்ச்சி ஆகையினால கர்வம் அதை பற்றி பார்த்துட்டோம் இனி மாத்தர்யம் பொறாம அதையும் நான் நல்லாவே சொல்லியாச்சு நிறைய தடவை பொறாம படக்கூடாது பொறாமை வந்து இன்னும் அதுவும் அதே பிரச்சனை ஒப்பிட்டு பார்க்கறது நமக்கு இல்லையேங்கிற ஏக்கம் இதனால தான் பொறாமை வருகிறது இதை மாத்திரை நம்ம விட்டுட்டோமானா பொறாமை மாத்திரை நம்மளை விட்டு போயாச்சுன்னு வச்சுங்க மனசில் சர்வ பாரங்களும் போயிடு யார் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இது திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எனக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கட்டும் இன்னொருத்தருக்கு வேறு யாரும் ரொம்ப இதாக இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் சில பேர் சொல்லுவாங்க அவங்களாம் வந்து சரி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த பொறாமையை பரப்புறத்துக்குன்னே சில பேர் வேலை செய்வாங்க பொறாமை பரப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கமே வேலை செய்கிற கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்கிற மாதிரி இது பொறாமை பரப்பு செயலாளர் இவருக்கு இதே வேலை ஊர் முழுக்க பொறாமையை இருப்பார் அது வேண்டவே வேண்டாம் அதனால் அழுக்கற்று அகன்றாரும் இல் அப்படின்னார் வள்ளுவர் இந்த உலகத்தில் வந்து பொறாமைங்கிற குணத்தை மாதிரி மோசமான குணம் எதுவுமே கிடையாது இந்தியா அன்னைக்கும் இன்னைக்கும் கெட்டு கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் இந்த பொறாம குணம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜலசின்னு சொல்லப்படுற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற சம் வந்து இதுக்கு பேர் ஈர்ஷியான்னு பேர் ஈர்ஷியான்னு பேர் அந்த ஈர்ஷியாவிட இன்னொரு தோற்றம் அனசு அசூயா அதனால் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் இந்த பொறாமை குணத்தை நீக்கணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணணும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க நம்ம இந்த உலகத்தில் தனியாக வந்திருக்கோம் நம்ம புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணினால் நல்லது பாபத்தை அனுபவித்து தீர்ப்போம் புண்ணியத்தை நிறைய செய்வோம் நம்ம காட்டிலும் நிறைய புண்ணியத்தோட பிரயோஜனத்தை வழங்குவோம் எல்லா நன்மையும் செய்வோம் ஆக காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்கின்ற ஆறு கெட்ட குணங்களை அடியோடு நீக்குகின்ற செயலே அறம் என்று சொல்லப்படும் ஆகவே இந்த அறத்தினால் வருவதே இன்பம் வெறுமன வந்து ஹோமகுண்டத்தில் வந்து இந்திராயஸ்வாகா அக்னேயஸ்வாகா சோமாயஸ்வாகா அப்படின்னு சொன்னா மாத்திரம் போரா இந்த அறிவு வளர்றத்துக்கு அது துணை புரியணும் திருஷ்டமான பிரயத்னம் அதிருஷ்டமான சகாயம் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு திருஷ்டம் அதிர்ஷ்டம்ங்கிறத பற்றி விளக்குறேன்னு நான் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம நாட்டில் அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை நமக்கு எல்லையில்லாதது நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன் அது உண்மை நம்பிக்கைன்னு சொல்லிக்கிறோம் பரவாயில்ல தப்பு இல்லை அதிர்ஷ்டம்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருஷ்டம்னா பார்க்கப்படுறது அதிர்ஷ்டம்னா பார்க்க முடியாது புண்ணியத்துக்கும் அதிர்ஷ்டம் தான் பேரு பாபத்துக்கும் அதிர்ஷ்டம் தான் பேர் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் செய்யற போது அதை நீங்க விரும்பி செஞ்சாலும் விரும்பாம செஞ்சாலும் விரும்பி செஞ்சால் அறிவுபூர்வமாக நல்லதை செய்கிறோம் விரும்பாம நல்லதை செஞ்சா அறிவுபூர்வமாக இல்லாமல் நல்லதை செஞ்சுட்டு இருக்கும் புண்ணியத்தை செய்கிறோம் அறியா அறியாமல் செய்யறோம் கவனிக்காம செய்யணும் இதுக்கு பேர் திருஷ்டம்னு பேர் திருஷ்டம்னா என்ன இப்போ அனுபவத்தில் நமக்கு தெரிகிறது இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோம் அதாவது நெல் போடுறோம் நெல் போட்ட உடனே அது அந்த பூமியில் வந்து அதை பண்படுத்தின பூமியில் அந்த நெல் முளைக்கிறது நெல் வந்து மேலே முளைக்கிறது அது வந்து அதில் பயிர் வருகிறது அந்த பயிரை நாம் பார்த்து அனுபவிக்கிறோம் அந்த பயிரை நாம் அனுபவிக்கிறோம் அது ஆனால் ஓன் நம்ம சிவாயான்னு நூறு தடவை சொல்லு லட்சம் தடவை சொல்லு உனக்கு அதுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது கண்ணுக்கு தெரியுமா அது நம்பிக்கையோடு பண்ணுறோம் அதிருஷ்ட சக்தியில் இருக்கிற நம்பிக்கையோடு பண்ணுறோம் இப்போ நாம் படிக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் நீங்கள் படிக்கிறது இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இது திருஷ்டமாக நமக்கு அறிவை வளர்க்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுலேயே ஒரு அதிருஷ்ட சக்தி வேலை செய்கிறது உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாவதுக்கு பேர் தான் பேர் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததுக்கு பேருதான் அதிர்ஷ்டம்னு பேரு இந்த அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை வச்சுதான் நம்ம கோயில் கட்டுறோம் கோமங்கள் செய்யறோம் யா பூஜை பண்றோம் எல்லாம் இந்த அதிர்ஷ்டத்துல விசுவாசம் வச்சுதான் செய்யறோம் நம்ம சடங்குகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கையாக கொண்டது திருஷ்டம்னு சொன்னா முன்னால பாக்குறது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுவது திருஷ்டம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது அதிர்ஷ்டம் ஆனால் அதிருஷ்டம் ஒரு காலத்தில் திருஷ்டமாகும் இப்பொழுது இருக்கிற திருஷ்டத்துக்கு காரணமே அதிர்ஷ்டந்தான் அப்படின்னா புரியுமா இப்ப வந்து நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த காரியத்தை கேட்குறீங்க இது உங்களுக்கு திருஷ்டமா தெரியுது நம்ம எல்லாரும் வந்து சத்சங்கத்துல உட்காந்து நல்ல விஷயங்களை இணைத்தானும் நல்லவை கேட்கிற மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு கொண்டிருக்கோம் இது நாம வந்து பண்ற ஒரு காரியம் இது திருஷ்டமா நமக்கு தெரிகிறது ஆனால் இதுக்கு வர்றதுக்கே நீங்கள் நிறைய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைய பண்ணிருக்கணும் நிறைய புண்ணியம் போன ஜென்மாக்களில் பல ஜென்மாக்களில் பண்ணியிருந்தா தான் இது போல சத்சங்கத்துக்கு வர முடியும் ஆகவே இப்போ திருஷ்டமாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன முன்பு செஞ்ச அதிருஷ்ட கர்மா அப்போ உண்மையிலே பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு அதிர்ஷ்டந்தான் இருக்கு அதிர்ஷ்டம்தான் திருஷ்டமாக காட்சி அளிக்கிறது அதனால நம்ம பண்ற ஒரு கல்யாணம் பண்ற போது அக்னி சாட்சியாக அருந்ததி சாட்சியாக சூரிய சந்திரன் சாட்சியாக எல்லாம் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் அது வந்து அதிர்ஷ்ட சக்தியை நம்பித்தான் பண்றோம் ஆனா இப்ப அது வந்து அந்த அதிர்ஷ்ட சக்தியில நம்பிக்கை குறைஞ்சதுனால நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு நிறைய பேருக்கு இது என்ன கண்ணுக்கு தெரியுதா என்னங்கிறான் புண்ணியமாவது பாபமாவது ஒரு ஸ்லோகம் சொன்னா இருக்கிற வரைக்கும் சுகமா இருப்பா கடனை வாங்கியாவது வாழ்ந்துக்கோ ஹர்ஷத் மேத்தா மாதிரி என்ன கடனை வாங்கியாவது இரு இப்ப வந்து கடனை வாங்கியாவது எப்படியோ வாழ்ந்து செத்து போனதுக்கு அப்புறம் வந்து எரிச்சுப்பிட போறான் அதுக்கப்புறம் புண்ணியமாவது பாபமாவது யாரையா சொன்னான்னு ஒன்றும் கிடையாது ஆக இந்த அதிருஷ்டம் திருஷ்டம்ங்கிறதுல ஜாகிரதா புரிஞ்சுங்க பெரியவங்க அதெல்லாம் சொன்னாங்க இந்த புண்ணிய பாபத்துல நம்பிக்கை போனதுனால தான் நாட்டுல கெடுதல் ஜாஸ்தி எல்லாம் பயம் இருந்ததுன்னா ஐயோ இது பின்னால நமக்கு தரும்பா இது செய்யக்கூடாது பின்னால நம்ம குழந்தைகள்லாம் பாதிக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீவினை அச்சம்னே பத்து குரல் சொன்னார் வள்ளுவர் பயந்துருந்து பயம் இருந்தது பயம் போயிடுச்சு அதனாலதான் என்ன விட பண்ணலாம் கேர் என்னோ திருஷ்டம் மாத்திரம் தான் கண்ணுக்கு முன்னாள் இருக்கு அதுக்கப்புறம் லவோ லவோன்னு அடிச்சுக்கிறது கடைசியில ஐயோ தெரியாம பண்ணிட்டேனே தெரியாம பண்ணிட்டேனே அப்புறம் சொல்றத பெரியவங்கள பார்த்து நீங்க முதல்லயே சரியா சொல்லிருக்கணுங்கிறது நான் அன்னைக்கு சரியா தான் சொன்னேன் நீ தான் சரியா கேட்கலாம் இல்ல நீங்க சரியா சொன்னது போராதுப்பான் அப்பவும் தம் பக்கத்துல குறைய ஒத்துக்க மாட்டாங்க பிறர்கிட்ட தான் குறைய சொல்லுவாங்களே தவிர ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்த அதிர்ஷ்ட சக்தியில நம்பிக்கை வச்சுதான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் நான் அதிர்ஷ்டத்தை பத்தி இன்னொரு சமயம் ஏதாவது விளக்கமா சொல்றேன் ஆக இந்த தர்மத்தை பத்தி பேசும் பொழுது இப்ப கடைசியா நம்ம குரல் வரிசைய பாத்துட்டு இருக்கோம் என்னது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நீ கடைசி காலத்துல போறவது இப்ப பண்ணுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வாங்க கெட்டதெல்லாம் நீக்கணுங்கிறத வேண்டாம் நல்லதை போட்டுட்டே இருங்க அப்புறம் நீங்களே சொன்னீங்க சுவாமி ஞானசம்பந்தர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நான் அப்படியே அதை அறிவுபூர்வமாக கண்கூடாக காண்கிறேன் நம்புகிறேன் சொல்ல மாட்டோம் அறிவுபூர்வமாக அனுபவித்து உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற எல்லா கெடுதல்களுக்கும் காரணம் தனி மனிதனுடைய துன்பத்துக்கும் சமுதாயத்தினுடைய துன்பத்துக்கும் காரணம் புண்ணிய பாபங்களில் விஸ்வாசம் இல்லாதது தான் அதனால தான் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கூட சரியா சொல்றதில்ல பாபிகளே மகா பாபிகளே எம்பி எம்பின்னா மகா பாபின்னு அர்த்தம் அதனால எம்ன மகா பின பாபி ஆன் அதை கேட்டால் சில பேருக்கு ஒருத்தமாக ஆயிடும் ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டேன் சுவாமி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க மகா பாபிங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் சொல்கிறீங்க சும்மா என்னமோ தோணித எம்பி கரெக்டாக வருது பார்த்தேன் நீ அதுக்கு என்ன அர்த்தம் பண்ண அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து புண்படுத்துறீங்க அப்படின்னு நான் ஒன்றும் புண்படுத்தலை புரியறதுக்காக சொல்கிறேன் யாரையும் புண்படுத்தலை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீ முதல்ல ஆதாம் செய்த பாவம் ஆதாம் ஏவாடு செய்த பாவம் நீ நானும் திண்டாடுறோம்னா அந்த பாபத்தை போக்குறதுக்கு தான் அவர் வந்தார்னா அவர் ஏன் அப்புறம் வந்தார் அதெல்லாம் அப்படி தான் வந்தார் அதுக்கு ரொம்ப எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுடைய மதத்தில் நான் பார்த்ததில் எனக்கு பெரியவங்களெலாம் சொன்னது எல்லாம் கவனித்ததில் அந்த இமோஷனல் இமோஷனலாக எல்லாரையும் பேசுது இப்போ வந்து இது வந்திருக்கு நான் இது ஜாஸ்தி இதை பற்றி பேச விரும்பலை இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மிராக்கில் பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த சர்ச்சில் எல்லாம் சில பேர் தெரியாது நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு நான் தெரிஞ்ச வச்சு இதை வந்து ஒரு ஒரு ஃபாதரே தான் எழுதியிருக்காரு மிராக்கில் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அதுவும் வில்லேஜ் பக்கத்தில் இது ரொம்ப ஜாஸ்தி இந்த வாட்டிகன் சர்ச்சு இந்த இதெல்லாம் இருக்கு குரூப் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆசியா தான் அறுவடைக்கு சரியான நிலமாக ஆகையினால ஆசியாவில் அறுவடை சீக்கிரம் பண்ணிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க ஹார்வெஸ்ட் இன் ஏஷியா அதான் சொல்கிறாங்க எழுதி போட்டுருக்கு திருநெல்வேலியில் அந்த பாளையம்போட்டையில் அறுவடையோ அதிகம் ஊழியர்களோ குறைவுன்னு போட்டுருக்கான் புரியுதா ஆள் நிறைய பேர் இருக்காங்க வர்றதுக்கு மா கூட இது பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு போட்டிருக்கேன் அதில் என்ன எழுதியிருக்கேன் அந்த மிராக்கல் பாக்ஸை பற்றி சொல்லிடுறேன் அங்கே வந்து அவங்க எழுதி சொல்லிவிடுறாங்க நீங்கள் வந்து உங்கள் குறைகளையெல்லாம் சொல்லி உங்கள் முகவரியை போட்டு எழுதி போட்டுருங்க அந்த பாக்ஸில் அவர் வந்து கடவு கர்த்தரது தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஜனங்கள் தான் கேட்கணுமா அவருக்கு பேரும் சாமியார் தான் ஆமா சாமியாரை போக்க வந்தா யாருன்னா ஃபாதருக்கு தான் சாமியார்னு பேர் ஏன்னா அவங்களும் வேதம்ங்கிறாங்க பரிசுத்த வேத ஆகமுமா நம்ம என்னமோ சுத்தம் இல்லாத வேதாகம் வச்சிருக்கிற மாதிரி அதனால வந்து அப்படி ஒரு சொல்றாங்க அவங்க வந்து அதில் வந்து அந்த மிராக்கள் பாக்ஸில் போட்டணும் உங்கள் இன்னும் உங்கள் துன்பங்களையெல்லாம் சொல்லி அதில் போட்டணும் எழுதி போட்டுணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பார்த்து உள்ளுக்குள்ளே ஆள் அதுக்குன்னு ஒர்க் பண்ணுவான் அவ போய் பார்த்து அதுக்கெல்லாம் வேவ் பார்த்து அதுக்கு அதுக்குன்னு பெய்டு என்னது அவங்க பேர என்னமோ பேர் பெய்டு சர்வெண்ட்டு மாதிரி அவங்க ஒரு ஒரு இது அவங்களதுல அவங்களுக்கெல்லாம் சம்பளம் உண்டு அதில் இது ஒரு சர்ச்சை ஒரு பெரிய விதமான அது இண்டஸ்ட்ரி சொல்லப்போனா அது ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் வேணா போய் பாருங்கள் ஜப்பகோபுரத்தை போய் பாருங்க அது பெரிய மகா இண்டஸ்ட்ரி மெட்ராஸில் அந்த மந்தவெளி அடையாறுகிட்ட இருக்குது ஜப்ப கோபுரத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய ஆஃபீஸ் தினம் அஞ்சு ரூபா பத்து ரூபா மணி ஆட்ற வருது தெரியுமா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நான் ஒன்றும் பொய் சொல்லலை நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணணுன்னா வேணா ஆளெல்லாம் வச்சு உழவு பாருங்கள் அதில் வந்து இந்த மிராக்கல் பாக்ஸ்லேருந்து எடுத்துருவாங்க எடுத்து அந்த ஆளுக்கு வேறு யார் மூலமாகவோ உதவி செய்ய அப்ப அவருக்கு இந்தாளுக்கு அந்த சம்பந்தமா இருக்கிற மாதிரி அப்ப அவர் ஒளி ஏற்றி பண்ணிட்டு இருக்காங்க அவசியம் இல்லை ஆனா வந்து ஜனங்களுக்கு இதெல்லாம் இப்ப இந்த இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது தயானு சுவாமி சொன்னதே கிடையாது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் தௌர்பாகம் நமக்கு சொல்லப்படணும் இந்த தேசம் அப்படி இருக்கு தௌர்பாகியம்னு சொல்ல வேண்டும் ஏன்னா ஜனங்களுக்கு அது புரியலை போய் சொல்லிக்கின்றே இருக்க வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் ரொம்ப ரொம்ப பெரிய குரூப்லாம் மாறுறாங்க ஆகையினால வந்து நமக்கே அனுப்புகிறாங்க நிறைய பிரசுரங்கள்லாம் அவருக்கு தெரியுமா எங்களுக்கு வருது தபால் தான் நிறைய வருலாம் தபால் அனுப்புகிறாங்க ஒருத்தர் எழுதியிருக்கார் மாணிக்க வாசகர் கைவல்லிய நவநீதம் இதுல சொன்னதெல்லாம் ஜீசஸ்தானம் ஒரு புத்தமே போட்டாங்க உபநிஷத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு புஸ்தகமாவே போட்டு அவங்க எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் ஒரு அனுப்பிச்சிருக்கேன் பதில் அதெல்லாம் வேற விஷயம் பேசினா வேறே போயிடுவோம் ஆஹ் அன்றறிவாம் என்னது ஆரஞ்செய்க எதுக்கு சொல்றோம் இந்த பாப்பம் புண்ணியத்துல நம்பிக்கை இல்லைங்கிற விஷயத்தை பத்தி பேச அவங்க கிட்ட போனா மாத்திரம் அந்த பாப்ப புண்ணிய நம்பிக்கை வந்துடுது எப்படி நம்ம தேசத்தில் தானே இந்த பாவபுண்ணியத்தில் ரொம்ப விசுவாசம் உண்டு தினம் வே உண்டு நிறைய பாவ மன்னிப்புங்கிறது நம்மள்கிட்டையும் இருக்குது ஏன்னா காலம்பரை வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறது மத்தியானம் சொல்கிறது சாயங்காலம் சொல்கிறது மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது அது எல்லாேருக்குமே இருக்குது அது பிராமணர்களுக்குன்னு மாற்றம் கிடையாது எல்லா கேஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஃபார்ம் வேறையாக இருக்குது சூரியஷ்டமா மன்யுஷ்டியு பதயஷ்டமன்யு கிருதேபிய பாப்பேபியோ ரக்ஷந்தாம் எல்லாத்துலேயும் இருக்குது ியா பாஷம் மனசாச்சா இந்த குற்ற உணர்ச்சியை நீக்கிற உபாயங்கள் நம்ம எவ்வளவோ இருக்கு பிராயஷ் கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டு அன்றறிவாம் என்ன அது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அழியாத துணை என்றைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் தர்மம் தான் இனி அடுத்த குரலை சொல்லணும் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குரல் படுற பாடு இந்த குரலை வந்து கடவுடான் எல்லாம் அர்த்தமே பண்ணாது சிம்பிளா புரிஞ்சு இவர் வந்து இதுக்கு பரிமேலகர் உடைய உரையே சிறந்து அறத்தார் அவர் என்ன சொல்றார் புண்ணியத்தின் பயன் இது என்று காட்சி கருதல் அளவையால் கூற சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை கஷ்டப்பட்டு புண்ணியத்தோட பயன் இதுன்னு சொல்றதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டாங்கிற புண்ணியத்தின் பயன் இன்பம் பாபத்தின் பயன் துன்பம் எப்படின்னா பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிறவனை பார் பல்லக்க தூக்கிட்டு போறவனை பார் இது அவர் சாதாரணமான காமன் சென்ஸ்ல பேசுறார் சீரியஸா எடுத்துக்கூடாது நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு திருக்குறளுக்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது அப்ப திருஞான சம்பந்தர் வந்து பல்லக்கில் போனார் திருநாவுக்கரசன் தூக்கினார் அவர் வந்து பாப்பியா திருநாவுக்கரசன் கேட்கக்கூடாது அந்த கம்பேரிசன் இங்கே பண்ணினா இந்த குரலுக்கு மீனிங்கே அவுட்டு ஆகையினால அந்த உதாரணம் இங்கே சொல்லவே கூடாது அவர் சாதாரணமாக புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் திருவள்ளுவர் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஒருவன் துன்பம் அனுபவிக்கிறான்னா அதுக்கு காரணம் முன்னால் செஞ்ச இப்போ வந்து சூழ சரீர திருஷ்டியில் பார்த்தா பல்லக்கு தூக்கிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டம் தானே சரீரத்துல அவனுக்கு சரீர திருஷ்டியில பார்த்தா அது கஷ்டம்தான் அது மகாத்மாவை தூக்குறாங்கிறது வேற விஷயம் மகாத்மாவை தூக்குறதுல சந்தோஷப்படுறாங்க சாதாரணமா அந்த காலத்துல பணக்காரங்க அவங்க இவங்க எல்லாருமே வந்து பல்லக்கு வச்சிருப்பாங்க அவரு சாதாரண திருஷ்டியில திருவள்ளுவர் பேசுறாரு புண்ணியம் பல்லக்குல உட்கார்ந்து போறவன் சுகவாசின்னு சாதாரணமா ஜனங்கள் நினைக்கிறாங்க இல்லையா இப்ப வந்து ஒரு மட்டத்தில் ஒரு மடாதிபதி இருக்காருன்னா அவர் ரொம்ப சுகவாசி நினைச்சுட்டு இருக்காங்க அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் ஆனால் ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பாத்தியா சாமியார் கார் வச்சிருக்காரியா எப்படி கார் வச்சிருக்கார் பார் எந்த ஆள் எடுப்பிடி ஆளுனா பார்த்தியா நம்ம அவனை வச்சு மேய்க்கிறது கூட நம்ம படுறப்பார் நமக்கு தானே தெரியும் தெரியாது இதெல்லாம் வச்சு சமாளிக்கிறது வந்து ஒரு நட்டு போச்சுன்னா என்ன பண்றது கடக்குன்னு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இதெல்லாம் யாருக்கு தெரியும் எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா யாரெல்லாம் வசதியை அனுபவிக்கிறானோ அவனாம் சுகவாசின் தான் ஜனங்களுடைய அதாவது பாமர ஜனங்களுடைய தீர்மானம் முடிவு அந்த அடிப்படையில் பேசுகிறார் திருவள்ளுவர் ஆகையினால இதை வந்து அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு திருச்சல்லாம் அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது புண்ணியத்தின் பயன் இன்பம் என்பதை புரிய வைப்பதற்காகவும் பாபத்தின் பயன் துன்பம் என்பதை புரிய வைப்பதற்காகவும் இந்த உதாரணத்தை தேவையில்லாம எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது அனாவசியமா உபமை ஒருபுடைத்துலயும் சொல்றது உண்டு போட்டு தேவையில்லாம திருச்சி திரிச்சு கஷ்டப்படுத்தி இதுக்குன்னு ஒருத்தர் புஸ்தமே எழுதிட்டார் அதில் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வள்ளுவர் சொல்றார் அறத்தாறு இது என வேண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அறத்தின் பயன் இதுதான் என்று விளக்கி கூற வேண்டியதில்லை வாயால் விளக்கி கூற வேண்டியதில்லை கண்ணால் பார்த்தாலே தெரிகிறது பார் பல்லக்கில் போறான் பாரியா அவனை தூக்கிட்டு போறான் அந்த காலத்தில் இதெல்லாம் தூக்கி ஓஹோ ஓஹோ அப்படின்னு சத்தம் போட்டு போவாங்க அப்படி இந்த பல்லக்கில் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க அது அந்த அந்த காலத்து பழக்கம் அதை மனசில் வைத்துக்கொண்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே திருவள்ளுவர் சொல்ல விரும்புவது புண்ணியத்தின் பயன் இன்பம் பாபத்தின் பயன் துன்பம் அது சூல சரீர திருஷ்டியை மனசுல வைத்துக் கொண்டு அவர் சொல்லி இருக்கிறார் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது பார் அவன் சுகவாசி துக்கப்படுறான் இப்போ நமக்கு எல்லாருக்கும் அது அபிப்பிராயம் அப்புறம் அடுத்த குரல் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழிடைக்கும் கல் ஒரு நாள் கூட வீணாக கூடாது நல்லதோர் வீணை செய்தே அதை நடங்கடையில் எரிவதும் நிறைய வீணாக்க கூடாது வியர்த்தம் பண்ணக்கூடாது ஒரு காலத்தை கொஞ்சம் கூட வீணா கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருடை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்குறுகை ஆமாட்டோம் அப்படின்னு பாடின மாதிரி வீணாக்க நேரம் கிடைக்கிற நேரம்லாம் பகவான் நாமத்தை சொல்லிட்டேன் உன்னுடைய ஆழ்மனம் எப்பொழுதும் இறைவன் திருநாமத்தை ஓதிக்கொண்டிருக்கட்டும் உயர்ந்த தத்துவ கருத்துக்களில் ஊறி இருக்கட்டும் இல்லை ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாதே மனசுலையாவது வாக்கிலையாவது காயத்திலையாவது நம்மளை புண்ணிய மூர்த்தி ஆக்கி பார்க்கணும்னு திருவள்ளுவருக்கு ஆசை நாமெல்லாம் அறத்தின் திருவுருவம் ஆயிடணும்னு பெரும் விருப்படாமை ராத்திரி படுக்க போற போது இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணினேன் ஒரு புண்ணியமாவது இன்னைக்கு பண்ணிருக்கேனா அப்படி நினைச்சு பார்க்கணும் படாமைன்னா என்ன ஒரு நாள் கூட வீணாக்காமல் நன்று ஆற்றின் புண்ணியம் செய்வோமே ஆனால் அகுது அது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் சொன்ன இனி வரக்கூடிய பிறவிகளையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி படைத்ததுன்னு அதுக்கு பொருள் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த இதை புரிய மாட்டேங்குது சொர்க்கம் நரகம் இதெல்லாம் ஏன்னா கண்ணுக்கு தெரிய இவங்க சிற்றறிவை வச்சு தான் இட போடுறாங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் இவங்களால புரிஞ்சுக்க முடியல மகான்கள் சொல்கிற வார்த்தையை இவங்க சிற்றறிவை வைத்துக்கொண்டு இந்த சின்ன புத்தியை வச்சுக்கொண்டு எல்லைக்குட்பட்ட அறிவை வைத்துக்கொண்டு இவர்கள் எடை போடுகிறார்கள் சரி போனால் போகுதுன்னு நாமளும் விட்டு கொடுக்குறோம் ரொம்ப விட்டு கொடுக்க முடியாது ஓரளவுக்கு விட்டு கொடுக்குறோம் கிருஷ்ணர் கீதையில் வந்து ரொம்ப அழகாக நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு வருவார் பார்ப்பார் சரி இப்படியே வச்சுப்போமே அதை சொல்லுவார் அர்ஜுனன் வந்து துக்கப்படுவான் பீஷ்மர் துரோணர் இவங்கள்லாம் செத்து போயிட்டா நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அதுக்கு பகவான் சொல்கிற அவங்க எல்லாம் அழியறது இல்லை அவர்களோ நீயோ நானோ இந்த சரீரம் தான் அழியிறது ஆத்மா அழியறது இல்லேன்னு சொல்றார் ஆனா இந்த விஷயம் வந்து அவனுக்கு புரியலன்னா அப்பவும் அவனோட துன்பத்தை போக்கணுங்கிறதுக்காக பகவான் ஒருபடி கீழ் இறங்குறார் அதுக்கு நாங்கள்லாம் சாஸ்திரத்துல அபியுபேத்திய வாதம்னு சொல்லுவோம் போனா போறது ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எதிராளியோட வாதத்தை ஒத்துக்கிறது அர்ஜுனனுடைய துக்கத்தை எப்படியாவது போக்கணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணுகிறார் சொன்னா சரிப்பா இந்த உடம்பு தான் ஆத்மானே வச்சுப்போமே அப்பவும் ஏன் நீ கவலைப்படுற இதுதான் சாகரதாச்சே இது பிறந்ததே சாகரத்துக்கு தானே அச சைனம் நித்திய ஜாத்தம் நித்தியம் வா மன்னியசே துவம் ததாபித்வம் மகாபாகோ நைவம் சோசித்து மர்ஹசி அப்படியே வச்சுப்போமே இந்த சரீரம் தான் நீ சொல்ற அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கேன் உனக்கு புரியலை இந்த சரீரத்துக்கு வேற உடம்பு மனசு புத்தி இவைகளுக்கு வேறாக தூய உணர்வு இருக்கிறது புரியலை வச்சுப்போம் பரவாயில்ல அப்பவும் ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேக்குற மாதிரி வேள்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படிங்கிற குரலுக்கு வாழ்நாள் வழி அடைக்கும் கல் சொன்னா இனி வாழக்கூடிய நாட்களே வராதபடி தடுக்கக்கூடிய கல் அப்படின்னு அர்த்தம் வழியை அடைக்கிறது ஒரு வழியை அடைக்கணுன்னா ஒரு பெரிய கல்லை பாறாங்கல்ல வச்சுரு அடைச்சிடுறதுங்கு அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ கூட தெருவெல்லாம் என்ன பண்ணுறாங்க பெரிய கல்லெல்லாம் உருட்டி குருட்டி கொண்டு வந்து அதையும் போட்டு மரத்தை வெட்டி போட்டு அதை போட்டு அடைச்சிடுறாங்க இது வாழ்நாள் போகும் நாள் ரோடு போகிற நாள் அடைக்கும் கல் உள்ளுக்குள்ளே இருக்கிற கல் வெளியில் மரமாக விழுகிறது கல்லாக விழுகிறது தலைக்குள்ளே இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்படியே கூட எடுத்துங்கோ துன்ப வாழ் வாழ்க்கையில் துன்பம் வராமல் தடுக்கும் கல் சாதாரணமாகவும் நீங்க பொருள் கொள்ளுங்கள் தப்பு வழி அடைக்கும் கல் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையாகிய இந்த வாழ்க்கையில வரக்கூடிய துன்ப நாட்களே இல்லாமல் பண்ணிவிடும் துக்கம் வராதுன்னு அர்த்தம் இந்த குரல் என்ன சொல்லி கேட்டா நீ விடாம புண்ணியம் பண்ணியானா உனக்கு துன்பம் வராதுன்னு சொல்லுகிறது இதுக்கு அடுத்த குரல் அறத்தான் வருவதே இன்பம் துன்பம் வராதுன்னு சொல்றார் இன்பம் வரும் இன்பம் பொருள் செய்யலாம் இன்பம் அறத்தான் வருவதே இன்பம் என்பது தர்மத்தினாலதான் வரும் நீ கொஞ்சம் பணம் காசு பதவி வச்சிருந்தா கூட அதை அனுபவிக்கிறது கூட உனக்கு புண்ணியம் வேணும்பா புண்ணியம் இல்லைன்னா மனைவியா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் நம்ம கிட்ட இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும் இவங்களோட நீ நல்லா வாழணும்னா அதுக்கே நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆக இந்த புற இன்பத்துக்கே நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுவும் நீ இது அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்லுகிறார் வள்ளுவர் இன்பம் இப்படி போடுங்க இன்பம் அறத்தான் வருவதே இன்பம் வருவதே அறத்தால்தான் அப்படியும் போடலாம் இன்பம் வருவதே அறத்தால் தான் சுகம் ஏற்படுவது மனசாந்தி ஏற்படுவது என்பது தர்மத்தினால் தான் நான் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் படபடப்பில்லாத அமைதியான சந்தோஷம் ஆனந்தம்ங்கிறது இதுல தான் இருக்கு தர்மத்தினால் தான் இருக்கு அப்படி இருக்கு உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வேதத்தில் ஒரு மந்திரம் சொல்லுகிறது நவோ நவோ பவதி எவர் ஃப்ரெஷ் சொல்லுகிறது எப்பும் புதுமையா இருக்கும் எப்பவும் புத்தம் புதியவர்களாக இருக்கும் பாருங்க பாரதியார் சொல்றத பாருங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தன் உமைக்கினிய கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் எவ்வளவு எளிமையா இருக்கும் நமக்கு தொழில் கவிதை நான் வந்து எனக்கு வெளி தொழில் என்னன்னா கவிதை எழுதுறதுங்கிற நீங்க அவங்க அவங்களுக்கு உள்ளதை நமக்கு தொழில் வியாபாரம் நமக்கு தொழில் சமையல் தொழில் வீட்டை பார்த்து கொள்ளுதல் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் நாட்டுக்காக உழைக்கிறது வீட்டுக்கு உழைத்தல் எழுதுலவர் நாட்டிற்கு உழைத்தல் அதனால தான் வீட்டுல தரித்திரம் அவரது அவலே உள்ளவர் அவருக்கு தரித்திரம் உண்மையில தரித்திரமா என்ன எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படி பாடினார் வீட்டில் இருக்கிற வறுமையை அவர் மதிக்கவே இல்லை இது ஒரு வறுமையாங்கிறார் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் சொன்ன ஆளுக்கு துன்பம் எங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதேங்கிறார் அந்த பிசிக்கல் டயர்ட்னஸ் வேற ஆனா மைண்டுனால வர்ற டயட்னஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி மனசால வர்ற சோர்வு தான் அதிகம் உடலால வர்ற சோர்வு குறைவுதான் உண்மையிலே உள்ளம் சரியா இருந்தா உடலுக்கு சோர்வு வர்றது குறைஞ்சிடும் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கு இனிய கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் அந்த முருக விநாயகர் நம்ம காப்பாற்றுவார் சிந்தையே இம்மூன்றும் செய் புத்தியே இந்த மூணையும் நீ பண்ணுங்கிறார் இப்ப அழகான பிரார்த்தனை பாருங்க இது ஒரு பிரார்த்தனை இது சிந்தையே இம்மூன்றும் செய் எதுக்கு சொல்லுகிறேன்னா தர்மத்துடைய மகத்துவம் தர்மசக்தி இந்த தர்மத்தை வடநாட்டுலாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க தர்ம கி ஜோ தர்ம கி ஜோ தர்ம கி ஜோ ஒருத்த தர்ம கி இப்படி ஜெயஹோ இப்படிம்பாரு அதர்மக்கு நாசுகோ சொல்லுவாருங்க அதர்மம் நாசமாகட்டும் தர்மம் ஓங்கட்டும் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவில உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்சவம் வேண்டி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் இந்த அறம் அறம் அறம் செய்ய விரும்பு எப்பவும் உற்சாகத்தை கொடுக்க கூடியது இந்த தர்மத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது இன்னொரு கருத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் திட்டமிட்டு இருக்கிறேன் அதையும் உங்கள்ட்ட பரிமாறிக்கிறேன் அறத்தான் வருவதே இன்பம் நாம வந்தாச்சு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் உங்களுக்கா இல்லை எனக்காக சொல்லிக்கிறேன் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற அவா வெகு இன்னாச்சொல் நான்கும் அறம் இழுக்காய் அறம் நன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் அடைக்கும் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அந்த குரலுக்கு வந்தாச்சு ஒன்பதாவது குரலுக்கு வருவதை நிறைவு பெற வேண்டும் அறத்தை பற்றி பார்க்கும்பொழுது இருக்கின்றன முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது இந்த தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க தினந்தோறும் கர்மம் பலனை விரும்பி செய்யற கர்மம் அப்புறம் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்கான விடுபடுவதற்காக அந்த பாபத்திலிருந்து விடுபடுவதற்காக செய்யப்படுற கர்மம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படுற கர்மம் அப்புறம் செய்யக்கூடாத கர்மம் அப்படின்னு அஞ்சா பிரிச்சு விட்டாங்க நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இதெல்லாம் தர்மத்தோட சம்பந்தப்பட்டது நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் பிராயஷ்டித்த கர்மம் பிரதிஷித்த கர்மம் இது தமிழ சொல்றேன் டெய்லின்னு இல்லை மனிதன் கட்டாயமாக தினந்தோறும் வாரந்தோறும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் நித்திய கர்மம் என்று அழைக்கப்படும் நித்தியம்னா டெய்லி ஆக்சன் கிடையாது நியத்தம் கர்ம கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நியத்தம் குரு கர்மத்துவம் ஆஹ் நித்திய கர்மான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இப்ப வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்யற பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் ஒண்ணு இருக்கு அதுக்கு பிறகு நம்ம அமாவாசைக்கு செய்யறோம் பௌர்ணமிக்கு செய்யறோம் ஏகாதசி என்னைக்கு செய்யறோம் அப்புறம் இது மாசத்துக்கு ஒருத்தர் அஞ்சு ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் தட்சிணாயணம் உத்தராயணம் புண்ணியகாலத்துல செய்கிறோம் இதெல்லாம் நித்திய கர்மத்துல தான் சேரும் பொங்கல் வைக்கிறது கூட நித்திய கர்மம் சிவராத்திரி பூஜை கூட நித்திய கர்மத்துல தான் சேரும் வைகுண்ட ஏகாதசி கூட நித்திய கர்மத்துல தான் சேரும் இதெல்லாம் நித்திய கர்மம் ஆனா நைமித்திக கர்மம்னா என்னன்னா குழந்தை பிறக்கிற போது செய்யறது அதுதான் அது என்ன வருஷ வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆக என்னால குழந்தை பிறக்கிற போது செய்யறது அந்த வளகாப்பு செய்யறது இதெல்லாம் கல்யாணம் செய்யறது இதெல்லாம் நைமித்திக கர்மான்னு பேர் இந்த ரிச்சுவல் மத்த எல்லாம் செய்யறோமே இறந்து போனா செய்யறது இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் நைமித்திகம் கர்மான்னு பேர் ஒரு நிமித்தத்துல பண்றது சில காரணத்தினால பண்றது இது ரெண்டையும் யாரும் விடவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க விடுறதுக்கு யாருக்கு தெரியுமா தகுதி இருக்கு சாமியார் ஆகணும் ஆனா அவருக்கு அதை விட பெரிய வேலை மகாவேலை நித்திய நைமித்திய கர்மத்தை விடுறதுக்கு அதிகாரம் சன்னியாசிக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விடுறதுக்கு அதிகாரம் சன்னியாசிக்கு தான் அதுவும் அந்த காலத்து சன்னியாசி இந்த காலத்தில் அதுவும் சொல்ல மாட்டோம் கிருஷ்ணர் அதையும் சொல்லிவிட்டார் யஜ்யதானத கர்மன் அத்தியாஜியம் காரியம் ஏவத இருக்குமாவே விடுறது கர்ம சன்யாசம் ஆனா கர்மத்தை விடாம மனசில் சங்கல்பன்யாசம் கீதையில பகவான் சொல்லியிருக்கிறார் அநாஸ் கர்மஃலம் காரியம் கர்ம கரோ சசன்யாசிர் எம் சசிதிச்சேயசன்னோ நேஷ்டி நிதிவந்தோ மகாபாஹோ சுகம் வந்தாச்சோகங்கள் எல்லாம் நிறைய என்ன சொல்லுகிறதுனா கர்மத்தை பண்ணி கொண்டே மனசுல வந்து அந்த கர்ம பலன்ல இச்சை இல்லாமல் இருக்கிறதே சன்னியாசம் கர்மத்தை விடறதுக்கு யாருக்குன்னா சன்னியாசிக்கு தான் விட முடியும் வீடு வாசல் எல்லாம் துறக்கிறவருக்கு தான் தலைப்பட்டார் தீர துறந்தார் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல உனக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷம் வேணும்னா அது வந்து பக்குவப்பட்ட பிறகு சொல்லிருக்கார் இல்லறத்துல இருந்து நல்ல பண்புகளை பெற்று உள்ளம் பக்குவம் அடைந்து அருள் அருள் நிலை அடைந்து புலால் உண்ணாமல் கொல்லாமையை மேற்கொண்டு விரதங்களை எல்லாம் அனுஷ்டானம் செய்து அதுக்கு பிறகு நிலையாமையை உணர்ந்து திறவு மேற்கொண்டு மெய் உணர்ந்து அவா திருவள்ளுவர் அதில் அதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நித்திய நைமித்திக கர்மம்ங்கிறது எல்லாரும் கட்டாயம் பண்ணியாகணும் ஒன்று அப்புறம் காமிய கர்மம்னா அதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நித்திய நைமித்திய கர்மமே சரியா பண்ணுறதில்ல நித்திய நைமித்திய கர்மம் பண்ணாதவனுக்கு காமிய கர்மம் பண்ணுறதுக்கு அதிகாரமே குறைவு பண்ணினா அது பலன் கம்மி தான் இப்போ வந்து டெய்லி நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு வார்த்தை வச்சுக்கணும் ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு மோர் இது தினம் சாப்பிடணும் தினம் வட பாயசம்லாம் போட்டுக்கிறது இல்லை போட்டால் என்ன ஆகுறது இதனால் வந்து போட்டுக்கிறது இல்லை வட பாயசம் என்றைக்கா ஒரு நாள் தான் சாப்பிட்றோம் ஆனால் வடை பாயசம் போட்டுக்கிற இன்னைக்கு இந்த சாம்பார்லாம் நிறுத்திட்டோமா என்ன நிறுத்துறது இல்லையே அதோடு அடிஷ்னலாக தான் வட பாயசம் போட்டுக்கிறோம் அதே மாதிரி நித்திய நைமித்திய கர்மம் வந்து எப்போ சாப்பிட்ற மாதிரி அப்புறம் வந்து என்ன காமிய கர்மெல்லாம் வட பாயசம் மாதிரி இந்த திருஷ்டாந்தம் உங்களுக்கு புரியுறதா பாருங்கள் புரியலன்னா விட்டுருங்க எிள் புரியுதான் என்னன்னா தேவைப்பட்டி எல்லாம் வேதத்துல இருந்து சொல்றேன் நிறைய இதெல்லாம் விர்டி மழை பெய்யறதுக்காக ஹோமம் இருக்கு புத்திர காமேஷ்டியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அதெல்லாம் எல்லாரும் பண்ணி ஏற்கனவே பத்து இருக்கு என்ன புத்திரகாமேஷ்டி ஆகும் அதெல்லாம் புத்திர காமேஷ்டி ஆகும் வேண்டியதில்லை அது யாருக்கு புத்திரன் இல்லையோ அவனுக்கு தான் புத்திர யாருக்கு ஸ்வர்க்கம் வேணுமோ அவனுக்கு தான் ஸ்வர்கி ஆக இந்த காமிய கர்மாங்கிறது தேவைப்பட்டாதான் பண்ணணும் பண்ணித்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது காமிய கர்மம் பண்ணித்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது அப்புறம் அடுத்தது பிராயஷ் கர்மம் நமக்கு எத்தனையோ வந்து ஒரு காலத்தில் என்ன தப்பு பண்ணுவோம் இந்த ஜென்மாவிலையோ வேற ஜென்மாவிலையோ பெரியவங்க சொல்லுவாங்க நீ போன ஜென்மாவில் பாம்பை கொண்டு இருக்கே அதனால உங்களுக்கு சர்பதோஷம் தான் இவங்க நான் நினைச்ச தெரிஞ்சு நான் பாம்பை பார்த்தா நான் ரொம்ப பூஜைல பண்ணுறேன் பார் இப்போ இல்லை போன ஜென்மாவில் அது இப்போ ராகு சொல்றதும்பான் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பண்ண வேண்டிதான் நம்ம சாஸ்திரமே அந்த பா நம்ம பண்ணாத பாபத்தை எல்லாம் பண்ணின மாதிரி வர்ணிக்கிறது என் மே மனசா கர்மணு மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லுகிறது சில இதெல்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருதமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு ஆனா இதோடைய பொருள் இதுதான் நம்ம வகை வகையா பாபம் பண்ணி இருக்கோம்னு சொல்லுகிறது என்னெல்லாமோ பாபம் அதெல்லாம் போகிறதுக்கு இந்த பிராயஷித்தம் பண்றது ஆனால் ஞாபகம் வச்சுங்க பிராயஷ்சித்தமும் பண்ணித்தான் ஆனும் சட்டம் கிடையாது உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருந்துதுன்னா இந்த குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா பண்ணலாம் நித்திய கர்மத்தை ஒரு நாளும் விடக்கூடாது கர்மமும் ஆப்ஷன் பிராயஷித்த கர்மமும் ஆப்ஷன் தான் இந்த தீர்த்த யாத்திரையே பிராயஷ்சித்தில்தான் சொல்லியிருக்கு தீர்த்த யாத்திரை பண்ணுறோமே கோயில் கோலாக பண்ணுறோமே அதுவே சாஸ்திரப்படி பார்த்தா அது பிராயசித்தான் சொல்லியிருக்கு அப்புறம் அடுத்தது பிரதிஷித்த கர்மா பிரதிஷித்த கர்மான்னு சொன்னால் எது செய்யக்கூடாது மாம்சம் சாப்பிடாது கல் குடிக்காது உயிர்களை வத பண்ணாது பொய் பேசாது இப்படி நிறைய இருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வள்ளுவர் எந்த பண்புடமையில் சொல்லியிருக்காரோ அதுக்கு நேர்மாறானதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் அதில் தப்பானது எதுன்னு தெரிஞ்சிக்கிறது அதுவும் ஒரு ஞானம் அதனால பெரியவங்க வந்து தர்மத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதர்மத்தை பற்றியும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இருக்கு இப்போ இந்த டாபிக் நான் முடிக்கிறேன் இப்போ என்னாச்சு இதில் இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் நாம காம்ய நித்திய நைமித்திக்க காமிய பிராயஷ்சித்த பிரதிஷித்த கர்மங்கள் இந்த பிரதிஷித்த கர்மம் பண்ணவே கூடாது கண்டிப்பாக யாரும் செய்யக்கூடாது தீனும் அஞ்சப்படும் பிராயஷ்சித்தர்மமும் காம்ய கர்மமும் ஆப்ஷன் தேவை இருந்தா பண்ணலாம் தேவை இருந்தா பண்ணலாம் ஆனா நித்திய கர்மத்தை ரெண்டு தான் விடலாம் ஒன்னு சன்னியாசி அவர் கடவுளை நோக்கி போறவர் உயர்ந்த வாழ்க்கைக்கு போறவர் அவர் விடலாம் ஆனா மற்றவங்க யாருன்னா செத்து போறவணம் செய்ய வேண்டியது செத்து போனாதான் அதுக்காக ரெண்டு பேர் பொதுவா சொன்னது சாகர வரைக்கும் வேதம் சொல்லித்து குருவன் நீ நூறாண்டு காலம் ஏற்கனவே எனக்கு நிறைய வருஷம் வாழணும் ஆசை இருக்கு வேதம் வேற அனுவாதம் பண்ணுகிறது நூறு ஆண்டு காலம் வாழ விரும்புகின்ற நீ இவ்வுலகத்திலே உனக்கு இன்பம் வேண்டும் என்றால் தர்மத்தை அனுஷ்டிப்பாயா என்று ஈசா வாசிய உபனிஷத்து மந்திரம் சொல்லுகிறது ஆகவே இந்த கர்மங்கள்ல ரெண்டு வகையா இருக்கு அதை வந்து சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு சொல்றோம் இதுலேயும் நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த கர்மங்கள் எல்லாம் தர்மம்னு பேர் நித்திய நைமித்திக கர்மம் தர்மம் காமிய கர்மம் தர்மம் நித்திய நைமித்திக காமிய பிராயசித்த கர்மங்கள்லாம் தர்மமான கர்மங்கள் இந்த இருக்க பிரதிஷித்த கர்மம்ங்கிறது அதர்மமான கர்மம் பண்ணக்கூடாது ஆக இத வந்து நம்ம இன்னும் ஆழமாக நன்கு விசாரம் செய்வதற்கு மேலும் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாளை தொடர்ந்து முயற்சிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த அளவிலே நான் அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தொடர் சொற்குழுவின் இன்றைய பகுதியை இன்று நிறைவு செய்கிறேன் வழக்கம்போல் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேதப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் शांति शांति ஓம் ओम